السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونأعوذ بالله من سلور أنفسنا ومن سيئات عمالنا من يهدئ الله فلا مضلنا ومن يهدئ فلا حذينا وأشهد أن لا إله إلا الله واخته لا شريك لأ وأشهد أن محمد عبده ورسوله அல்லாஹு அலா முகமதின் அலமது வரலாறு தொடராக நபி வரலாறு இன்னைக்கு நாம பார்க்க வைக்கக்கூடிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் என்னன்னு சொன்னா கிச்சரி ஆறுல நடந்த இந்த உதைபியா உடன்பிடிக்க நடந்த வரலாற்று சம்பவங்களும் அமர்வுகள்லயும் பார்ப்போம் நபிசுல அரசுக்கு ஒரு முறை வந்து கனவு வருது நமக்கு முன்னாடியே தெரியும் நபிமாறுகளுடைய கனவு வகி அப்படிங்கிறது நபிசுலசத்துக்கு உம்ரா செய்வது போல கனவு வருது நபிசுலசிலும் உம்ரா செய் உம்ரா செய்ய அப்படின்னு அல்லாவிடம் இருந்து கட்டுரை வருவதை உணர்ந்து கொண்ட நம்பி சிலம் அங்கு உம்ரா செய்யறதுக்கு ஆயத்தம் ஆல்ரெடி சகாபாக்கள் எல்லாமே மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்து வந்த ஆரம்பத்திலேயே ஆரம்பம் முதல்ல இருந்தே அவங்களுக்கு உடம்பும் முடியலாம இருந்து பல வருடமாக மக்காவில் மேலும் மக்கா வந்து ஏதோ நம்ம ஊர் மாதிரி கிடையாது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புனித தளம் அல்லாவுடைய முதல் ஆலயம் அந்த ஏரியாவை அவங்களுடைய ஊரை அந்த ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்ப எந்த முஃபஸர்கள் சொல்லிக் காட்டுறாங்க ஒட்டகம் வந்து சிறிய ஒட்டகம் வந்து எங்க போனாலும் தன்னுடைய தாய் மேலேயேதான் வந்து அதுக்கு வந்து எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் எங்கிட்டேதான் வந்துடும் அது மாதிரி அங்க மக்காவில் இருந்து மதினாவுக்கு இஜரத் சேர்ந்த சகாபாக்கள் எல்லாமே அவங்க என்னமோ எப்ப நம்ம வந்து மக்காவுக்கு ஒரு முறையாவது போயிட மாட்டோமா முதல் ஆலயத்தை தவா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஆரம்பம் முதலே அவர்களுக்கு வந்து ரொம்ப ஆசையும் தேட்டமும் இருந்தது நமசுலாஸ்லம் உடனே இந்த கட்டளை வந்த பிறகு அதாவது உம்ரா செய்ங்க அப்படிங்கிற கட்டளை வந்த பிறகு நபிசுல்லாஸ்லம் அனைவருக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் நபிசுல்லா வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க நீங்க வந்து உம்ராவுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த நபிசுல்லாஸ்லம் கொடுத்த அழைப்புக்கு ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் வருவதற்கு தயாரானாங்க அந்த நேரத்தில் ஆயிரத்தி நானூறு உம்ரா வருவதற்கு தயாராகி அவர்கள் வந்து கிளம்பிட்டாங்க உம்ரா வருவதற்கு எந்த கிடையாது குறைசிகளோடு முழுமையாக அவர்கள் எதிர்த்து ஆல்ரெடி மூணு போர் நடந்துருச்சு குறைசிகளை எதிர்த்து வந்து அங்க தாக்குதலுக்கு வந்து நபிசுல்லா எந்த ஒரு போர் ஆயத்தும் இல்லாம முழுவதுமாக அங்கு உம்ரா செய்யும் நோக்கத்துக்காக ஒரு அமைதியான போறாங்க உம்ரா செய்யக்கூடிய நபர்கள் அதுதான் அந்த அறமுடியை இல்லை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நபிசுல்லா அலுவலம் ஹரமுடை அதாவது அந்த எல்லையில ஆடை உம்ரா செய்வதற்கான அந்த ஆடை அணிந்துட்டு குர்பானி பிராணிக்கு அடையாளம் போடுவாங்க வாகன வாகனத்தில் வரக்கூடிய பிராணியும் இருக்கும் அதே போல அறுத்து பழியிடுவது பிராணிகளும் இருக்கும் அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக குர்பானி பிராணிக்கு அடையாளம் இடக்கூடிய ஒரு விளக்கம் இருந்தது அப்ப குர்பானி பிராணிக்கும் அங்க அந்த எல்லையில்தான் அடையாளம் விடுவாங்க இப்ப அந்த அடையாளமும் விட்டுட்டு வந்த நபர்கள்ட்ட எந்த அவங்கள்ட கிடாது பொதுவாவே அரபுகள் எந்த நேரமும் அவங்க ஆயுதத்தோட தான் இருப்பாங்க குறைஞ்சபட்சோட இருப்பாங்க ஹதீஸ்கள் வருது நீங்க பள்ளிக்கு வரும்போது உங்களுடைய ஈட்டி முனைகளையோ வால் முனைகளையோ நீங்க வந்து மறைத்து வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா ருக்கு சுற்றது போகும்போது அடுத்த நம்மள குத்திடக்கூடாது பள்ளிக்கு வரும்போது கூட அவங்க ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைமை தான் அந்த நேரத்தில் அரபுகள இருந்தது அப்ப அந்த நேரத்தில் கூட ஒரு ஆயுதம் கூட இல்ல எதிரியோட இடத்துக்கு போக போறோம் இவங்க சொந்த ஊரு தான் அவர்கள் அடித்து கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்க அங்கு போகக்கூடிய நிலைமையில கூட அவர்கள் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு போல ஆனாலும் உமரதிலானு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க உமரதிலானு எப்பயுமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் இது என்ன சொல்லுவாங்க சொன்னா நான் சூழ்ச்சி செய்யக்கூடியவன் கிடையாது ஆனா அடுத்தவனுடைய சூழ்ச்சி என்ட்ட பழிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த உமரதிகளான என்ன சொன்னாங்க நம்ம என்னதான் அமைதியான முறையில் போவதாக இருந்தாலும் ஒருவேளை அவங்க தாக்குனாங்கன்னா நம்ம எதிர்த்தாக்குவதற்காக சரியான முறையில் நம்ம தயாராகவும் இருக்கணும் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நபிசுல்லா அலுவலம் ஆயுதத்தை எடுத்துட்டு ஒரு குழு இந்த உம்ரா குழுவோடு இல்லாம ஆயுதம் ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் எடுத்துக்கொண்டு ஒரு குழு பின்னாடியும் அதே போல ஒரு இருபது நபர்களை கொண்ட இருபது குதிரைகளை கொண்ட ஒரு சிறிய குழு ஏதாவது தேவை ஏதாவது ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவர்களுடைய தேவை இருக்கும் அதே போல வந்து அங்கு ஒற்றர் வேலை பார்க்கணும் அதாவது ஸ்பை வேலை அங்க போய் தகவல் ஆராய்ந்துட்டு வரணும் அப்படின்னாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆயத்தமும் செஞ்சாங்க அப்ப இந்த இருபது நபர்கள் கொண்ட குதிரைப்படைக்கு அப்பாத் பின் யாசிர் ரதிலா இவர்கள் வந்து அமீராக இருந்தார் இருபது பேர் குதிரை குதிரைப்படை கொண்ட குழுக்கு அப்பாத் அவர்கள் அப்பாத் ரத்தியல்லும் அமீராகவும் ஒற்றராக அதாவது ஸ்பை முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வருதா ஏதாவது வந்து தாக்குதலுக்கு நம்மளுடைய நபர்களை ஏதாவது அக அகவழியாக புறவழியாக ஏதாவது தாக்குதலுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக நபிசுல்லா ரோ இவரையும் அப்ப நான் உமரது இந்த பிளான் எல்லாம் ஆலோசனையின்படி இந்த பிளான் எல்லாம் போட்டு நபிசுல்லாம் அலர்ட்டாவும் இருக்காங்க அந்த நேரத்தில் அமைதியான முறையில் உம்ரா செய்வதற்கு போனாலும் கையில ஒரு ஆயுதம் கூட எடுக்கணும்னாலும் ஏதாவது ஒன்னு அசம்பாவிதம் நடந்துருமோ நடந்தா நமக்கு ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படின்னு நபிசுல்லம் இந்த பிளானோட போறாங்க இப்ப இந்த ஸ்பை இருக்கிறாரே அதாவது ஒற்றராக போனார தகவல் இருந்துட்டு வர்றதுக்கு இவர் வந்து நபிசுல்லாம் இடத்துல குறைசிகளும் அதாவது ஹாபிஸ்னா யாருன்னு சொன்னா குறைசிகளோடு ஒப்பந்தம் அவங்களுக்கு அவங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் அவங்களுடைய நண்பர்கள் அதுல அவங்க வந்து மூணு கோத்திரத்தார்கள் குறைசி ஒன்னு அவங்க மூணு மொத்தம் நாலு கோத்திரத்தார்கள் என்ன பண்றாங்க அவங்கள நம்ம எதிர்க்கணும் அவங்கள உம்ரா செய்ய விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்கமாக எதிர்த்து அவர்கள் தாக்குதல் தொடுக்கணும் இவங்க அமைதியா தான் போருக்கா வரல அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிந்தாலும் நாங்க நாங்க போருதான் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கறத பிசுருப் சுஃபியான் ரதில்ல ஒற்றராக சென்ற இவர் நபிசுல்லா வந்து தகவலை சொல்றாங்க உடனே நபிசுல்லாஸ்லம் சகாபாக்களை எப்பயுமே சகாபாக்களை மூணு கோத்திரத்தார்கள் இருக்காங்கல்ல அவர்களுடைய குடும்பத்தார்கள் நம்ம தாக்குவோமா தாக்குனா அவங்க அங்கிருந்து திரும்ப உடையாடுவாங்க அப்ப குறைசி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய படைப்பளம் குறையும் நம்ம எளிமையாக வென்று அப்ப அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நபிசுல்லா ஆலோசனை கேட்கும் போது அபுமுறை உம்ராசம் நாம யாரையுமே நம்மளை தாக்க வரவங்களை நம்மளை எதிர்கொள்ளக்கூடியவர்களை நாம வந்து அல்லாவோட உதவி கொண்டு எதிர்கொள்வோம் அப்படின்ன பிறகு அனைவரும் கருத்துக்கு ஆமோதித்தன நபிசுல்லா இதை ஏற்றுக்கொண்டு நாம பாட்டுக்கு போவோம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நபிசுல்லாம் கிளம்பிடுறாங்க உடனே நபிசுல்லம் அவங்களுடைய பாதையில் போறாங்க போகும்போது தகவல் எல்லாம் தெரிந்து குறைசிகள் படையை திரட்டி கொண்டு வராங்க அவரும் இவர்கள் வந்து தலைமையில் படை திரண்டு வந்து கொண்டிருக்கு நபிசல்ல அங்கு என்ன பண்றாங்க சொன்னா எப்பையும் போற வழியில மதினாவில் இருந்து மக்காவுக்கு எப்பயும் போற வழியில் இல்லாம நம்ம எப்படியாவது மக்காவிற்குள்ள நுழைந்தோம் அதற்கு ஏதாவது மாற்று வழியை யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு நபிசுல்லா கேட்கும் போது அஸ்லம் கோத்தரத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து யார சொல்லா நான் மக்காவுக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு மாற்று வழியை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பிறகு அவர்கள் வந்த வழியிலிருந்து தெற்கு சைடு போறாங்க தெற்கு சைடுல போய் அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா உதய்பியா ஒரு இடத்தை வந்து அவங்க வந்து ரீச் இப்ப இந்த தகவல் வந்து குறைசிகளுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க இந்த வழியா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் திரும்பி எப்பயும் வர வழியில் இல்லாம அந்த வழியில் வருவதற்கும் தயாராயிட்டாங்க இப்ப நபிசுல்லாலுடைய அந்த உம்ரா குழு வந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அந்த பயணத்தில் வந்த அனைத்து வாகனங்களும் அதாவது ஒட்டகங்கள் குதிரைகள் கோவரி கழுதிகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த உதயவியால ஒரு இடத்தை தாண்டி நகரம் பாட்டிக்குது ஒரு இடத்துல உக்காந்து நபிசுல்லாலுடைய ஒட்டகம் கஸ்வா அந்த கஸ்வா ஒட்டகம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த ஒரு இடத்தை தாண்டி ஒரு பாடரை தாண்டி போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் பொதுவாக வந்து போக மாட்டேங்குது எல்லாருமே சொல்றாங்க அந்த கதை முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு ஒட்டகம் வந்து பயணத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதோடைய பயன் முடிஞ்சிருச்சு நகர விடாம வச்சிருக்காங்க தடுத்தானோ அவன் தான் இந்த ஒட்டகத்தையும் மக்காவை நோக்கி நகர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு நபிசிலாவசன் சொல்றாங்க யாரு யானைப்படைய எந்த யானைப்படைய யாரு வந்து தடுத்தது அபிர அப்ரஹாவுடைய யானைப்படை காபத்துல்லாவை தாக்க வரும்போது அல்லாவு தாலா ஒரு எல்லையை தாண்டி தாக்க விடாம அல்லாவான் திரும்ப போகுது அதே கேஸ் தான் இங்கேயும் கசுவா என்ன பண்ணுவது திரும்ப எங்கிட்ட வேணா போகுது மக்காவை நோக்கி போகல அப்ப அல்லா எந்த அல்லாஹ் யானைப்படையை தடுத்தானோ அதே அல்லாதான் இந்த உம்ரா குழுவை மக்காவிற்கு உள்ள அனுப்பாம தடுத்தான் அப்படின்னு நம்பிக்காட்டுறாங்க இப்ப நாம இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அப்ரஹாவுடைய படை கெட்டதுக்காக வந்தது காபத்துள்ளாவே இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தது மிகப்பெரிய யானைப்படை நூற்று கணக்கான யானை யானைகளை வந்து கொண்டு வந்த ஒரு படை அது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களால் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இதை எதிர்த்து நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாரும் போயிட்டாங்க அவருபோதும் அல்லாயன் தடுத்தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு நியாயமான சந்தேகம் எல்லாம் இதுக்கு இபின் அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு அல்லாஹு தாலா பின்னர் இந்த குறைசிகளை வந்து எப்படியா இருந்தாலும் குறைசீர்களுடைய உள்ளத்தை மாத்தி அவங்களுக்கு நேர்வழி கொடுப்பான் அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் ஏன்னா நேர்வழி அல்லாஹையில இருக்கு அதனால அல்லாது ரத்தம் ஓட்டப்படுவதை அல்லாஹா விரும்பல அதனால அல்லாஹா அங்கு வந்த ஒட்டகங்களுக்கு வாகனங்களுக்கு முன்னேறி செல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹால கட்டளை இப்ப அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்ப நபிசுரல வந்துட்டு அங்கு இந்த ஒட்டகம் நகராதை பார்த்துட்டு நபிசர் என்ன சொல்றாங்க சொன்னா இந்த குறைசிகள் இந்த குறைசிகள் ஏதாவது ஒரு அவர்கள் ஏதாவது டீலுக்கு வராங்கன்னு சொன்னா எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கொள்வேன் என்ன சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக குறைசிகள் எந்த ஒரு டீலுக்கு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லாவுக்கு மாற்றமாக இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிற எந்த ஒரு டீலாக இருந்தாலும் ஓகே ஆனா அல்லாவுக்கு மாற்றமாக அது இருக்கக்கூடாது அப்படி நபிசுல்லும் அங்க சகாபாக்கள் மத்தியில சொல்றாங்க இதை உணர்ந்த நபிசுல்ல அடுத்து அங்கேயே அவர்களுடைய அங்க ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல கொஞ்சமாதான் தண்ணி இருந்துச்சு உடனே வந்து தண்ணி தேர்ந்துருச்சு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிரத்தி பேர் வரக்கூடிய ஒரு குழு அவர்கள் பயன்படுத்தும் அளவுக்கு தண்ணி இல்ல சகாபாக்கள் வந்து நபிசுல்லா சொல்றாங்க யாரும் சொல்லா தண்ணி இல்ல அப்படின்ன பிறகு நபிசுல்லா அலுவலம் அவர்களுடைய அம்பு கூட்டுல இருந்து அங்க இருந்த ஒரு அம்பை எடுத்து என்ன பண்றாங்க அவர்கள் அங்க இருந்த சும்மா ஒரு ஆயிரத்தி பேர் வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சேஃப்டி வச்சிருந்த சில அம்பு சில விஷயங்களை மட்டும் வச்சிருந்தாங்க அதுல ஒரு அம்பு எடுத்து இதை வந்து அந்த கிணறுல கிணறுல வைங்க அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுல்லா அலுவலம் அந்த கையில வாங்கிய அந்த அம்பை சஹாபாக்கள் அந்த கிணறுல அனைவரும் பயன்படுத்தும் அளவுக்கு தண்ணீர் வந்தது கராமத்துகளில் ஒன்று அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் அவர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே தூக்கிட்டு இருக்கிறார் தூக்கிட்டு இருக்கும் போது நாலு பேர் அவர்கள் வந்து நபிசுல்லா முஸ்லிம்களுக்கும் அங்க வந்து அங்க அவர்களை கொலை செய்யணும் அப்படிங்குற ஒரு எண்ணத்தில் வந்த நான்கு குஃபார்கள் அவர்களுடைய வாட்களை மரத்தில் தொங்கப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த சலமா என்ன பண்றாங்க இந்த நான்கு வாட்களையும் அவங்க தூங்கிட்டு இருக்கும் எடுத்துட்டு அதே வாழ வச்சு நாலு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாலு பேர்த்தையும் பண்ணிட்டு அங்கு நபிசுல்ல கூட்டிட்டு வந்துடுறாங்க நபிசுல்லாம் அவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்க வந்தது உம்ராவுக்காக அமைதியான முறையில நம்ம இருக்கணும் அப்படின்னு நபிசுல்லா அந்த நாலு பேத்தையும் அதன் பிறகு அமைதியான முறையில் நாங்க பாட்டு வந்துட்டு தவா செஞ்சுட்டு நாங்க கொண்டு வந்த பிராணிகளை குர்பானை கொடுத்துட்டு நாங்க பாட்டு போயிருவோம் அப்படிங்கிற கருத்தை நீங்க போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நபிசுல்லா அனுப்பி வைக்கிறாங்க இவர் அங்க போய் இதை சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த குஃபார்கள் அவர்களுடைய ஒட்டகத்தை அதாவது அவர் பயணித்து வந்த ஒட்டகத்தையும் கொண்டு அவரையும் கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட உயிர் போகும் அளவுக்கு அடிச்சு அவர்களை உயிர் உயிர் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு அந்த நிலையில அவர்களுடைய அந்த ஆபீஸ் அதாவது அவர்களுடைய நட்பு கோத்திரத்தார்கள் வந்து நிறுத்திட்டாங்க இல்லைன்னா அவரையும் கொண்டிருப்பாங்க பொதுவாகவே எந்த ஒரு வழக்கத்திலையுமே தூதுவரை கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமே கிடையாது எப்பேற்பட்ட பகை இருந்தாலும் தூதுவரை கொள்ளுவதில் கொள்ளுவது ஒரு மரபே கிடையாது அவர்களிடத்துல போருக்குன்னு யாராவது பழக்கம் அவர்களிடத்துல இல்லவே இல்லை ஊய வந்திருக்கும் அமைதியான முறையில ஆயுதம் இல்ல நாங்க பாட்டு வருவோம் தவா செய்வோம் எங்களுடைய வேலை குடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல வந்தவரை அவங்க அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு தயாராகிறாங்க அப்ப அவர்கள் கொண்டிருந்த கொள்கை மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்துச்சு எவ்வளவு மூர்க்கமாக எதிர்த்தாங்க போயிட்டு வாங்க சொல்றாங்க உடனே உமர் ரதுலான் என்ன சொல்றாங்க யார சொல்லா என்னுடைய குடும்பத்தார்கள் அங்க யாருமே இல்ல நான் அதுவும் இல்லாம எந்தளவு அவர்களிடல பகைமையா இருக்கிறேன் என்னுடைய பகைமை உணர்வு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் இப்ப நான் போனேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவான விஷயம் ஆனா நீங்க கட்டளை இட்டீங்கன்னா நான் போவேன் அப்படிங்கிறாங்க இது கட்டளையாக இருந்தா நான் போவேன் அப்படின்னு நம்பி சில அரசு சொல்றான் உமர் ரதில்லோ எந்த அளவு அவர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கறத நம்ம சென்றே வரலாறுகள பார்த்துருக்கோம் களிமா சொன்னே ஒவ்ருபிசு மூர்க்கமா ஏத்துட்டு இருந்தாங்களோ ஒவ்வொரு வீடா போய் இவங்க போய் களிமா சொல்லிட்டு அபுஜபு வீட்டுக்கு போனாங்க போனாங்க எல்லா வீட்டுக்கு போனாங்க காபத்துல முன்னாடி அவர்கள் நின்று சத்தமாக நான் இஸ்லாத்தொண்டேன் இப்ப வாங்கடா வாங்கடாங்க சொல்லி காட்டுறாங்க அப்துல்லா பின் மசூத் ரதில்லான்னு சொல்லி காட்டினாங்க உமர் ரானவும் ஹம்சா ரில்லானவும் இஸ்லாமத்தை ஏற்ற பிறகுதான் நாங்க மக்காவில நிம்மதியாவே நடக்க முடிஞ்சது அப்படிங்கிற அளவு உமர் ரதுல அவர்களை எதிர்த்தாங்க காபத்துல மார்ச் பாஸ்ட் போனாங்க நபர்கள் நின்று நடுவுல தலைவர் போற மாதிரி உமர் அதுலானு ஒரு வரிசைக்கு முன்னாடியும் ஹம்சா ரது இல்ல ஒரு வரிசைக்கு முன்னாடியும் நின்று நபிசர் நடுவுல நிக்க வச்சு முஸ்லிம்கள் எல்லாமே அங்கு தொழுதாவே அல்லாவுடைய நபியவே தொழுதாவே ஒட்டங்க குடலை போடக்கூடிய அளவுக்கு கால வச்சு மிதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஹம்சா அப்துல் முத்தலிபும் உமர் உமர் பின் கத்தாப் ரதில் இவர்கள் இரண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்ற பிறகு வெளிப்படையாக நாங்க இஸ்லாமத்தை ஏற்றுனோம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவு இவர்கள் காரணமாக அவர் அந்த அளவு எதிர்த்தார் உமர்திலானு இப்ப நான் போனேன்னு சொன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் ஒத்தையா போனா அதனால நீங்க கட்டளைட்டான போறேன் என்ன பண்ணாங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லும் உஸ்மான் பின் அஃபான் ரத்தியில் போய் தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க கோத்திரமான பனு உமையாக்கள் இவங்க பெரும்பான்மையான ஒரு அங்கதான் இருந்தாங்க ஏன்னா இவர் போனாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை கொல்றதுக்கு விட மாட்டாங்க நபிசுலன் இவர்களை தேர்ந்தெடுத்து அதுவும் பனுவுமையா மிக முக்கியமான குறைசுகளுக்கு மத்தியில அவங்க புனிதமாக நினைக்கக்கூடிய கோத்திரத்தாரில் ஒரு கோத்திரத்தார் முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த அரபுகள்ல இரண்டு முக்கிய பிரிவுகள் இருந்துச்சு ஒன்னு பனு மக்சூம் இந்த பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அபுஜவலு வலிது பின் முகீரா காலி பின் அதாவது வலிது பின் முகீரா அதே போல காலித் பின் வலிது இவர்கள் எல்லாமே இந்த பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் அதே போல பனு அப்து மனாப் இந்த இந்த கிளையில வரக்கூடிய முக்கியமான பிரிவு எதுன்னு சொன்னா பனு ஆசிம் அதாவது நபிசுல்லா கிளை இன்னொன்னு ரொம்ப முக்கியமான கிளைகள்ல ஒரு கிளை தொட்டா அங்க இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் நபிசுல்லாஸ்லம் இவரை தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு சொல்லுங்க நம்ம விஷயம் விஷயத்த சொல்லி அனுப்புனா உஸ்மான் ரோஜில்லான்னு ஒன்னு நாங்க அமைதியான முறையில உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இஸ்லாத்தை வந்து அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் வெற்றி அடைய போது நீங்க பயப்படுத்த வல்ல அப்படிங்கிற சுப செய்தியை சொல்லிட்டு ரெண்டு டாஸ்க உஸ்மான் ரத்திலானுக்கு கொடுத்து உஸ்மான் ரத்தியுல்லானு போறாங்க அதே போல அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அப்பான் அப்பான் பின் சயீத் இவர் ஒரு காஃபி அந்த நேரத்தில் காஃபினாக இருந்தவர் தான் இவரு என்ன பண்ணிட்டாரு உஸ்மான் ரதில்லானுவ தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி வச்சுட்டு இவர் என்னுடைய பாதுகாப்பில் வந்துட்டாரு இவரை யாராவது தொட்டிங்கன்னு சொன்னா எங்க கோத்தலை முழுவதும் உங்களை எதிர்க்கும் அப்படின்னு அவர் வந்து பிரகடனப்படுத்திட்டார் இப்ப உஸ்மான் பின் ரது உஸ்மான் பின் அஃபான்றது இல்லானு இங்க சேஃப் ஆயிட்டாங்க அங்க போய் உஸ்மான் ரத்தீல்லானு என்ன பண்றாங்க குறைசி நல்லி கூப்பிட்டு அங்கே போன உடனே சஹாபாக்களை எங்க போனாலும் ஒரு வழக்கம் என்ன சொன்னா போன உடனே தாவா பண்ணுவான் எப்பேற்பட்ட எளிமையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட எதிரி எப்பட்பட்ட விரோதியா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் எதா அவங்க போய் ஃபர்ஸ்ட் தாவா பண்ணுவாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர்கள் போய் தாவா பண்றாங்க அல்லாவின் பக்கம் அழைக்கிறாங்க நீங்க வாங்க சொர்க்கம் போயிருவீங்க அப்படின்னு அவர்கள் எல்லாத்துக்கும் தாவா செய்துட்டு அதன் பிறகு இவர்கள் வந்த விஷயத்த சொல்றாங்க நாங்க வந்து அமைதியான முறையில் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்த விஷயத்த சொன்ன பிறகு அவர்கள் வந்து அதை ஒப்புக்க ஒப்புக்கொள்ளலை உடனே வந்து இந்த அப்பான் பின் சயீத் யாரே இவருக்கு பாதுகாப்பு அளித்த இந்த நபர் உஸ்மான் ரத்தீல்லான நீங்களாவது தவாஃப் செஞ்சிட்டு போங்க அவங்களதான் வந்து உம்ரா செய்வதற்கு இவங்க அளவு பண்ணல நீங்க வந்தது வந்துட்டீங்க நீங்களாவது வந்து தவாஃப் செஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆலோசனை சொல்றாங்க இப்ப நம்மள அந்த தரத்துல என்ன வச்சிருப்போம் அந்தது வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி அங்க போய் ஆறு வருஷம் ஆச்சு இங்க இருக்கும் போது சுத்தி சுத்தி வேணுங்கிறப்பலாம் தவாஃப் செய்யலாம் மக்களால் இருக்கும்போது சொந்த ஊரை விட்டுட்டு அதுவும் மக்காவை விட்டுட்டு போன ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வந்தது காபாவதுக்கு சில நிமிடங்கள் கூட ஆகாது நமக்கா இருந்தா தோணும் உஸ்மான் ரூபாய் சஹாபாக்களும் அதுதான் நினைச்சாங்க இந்த செய்தி சஹாபாக்களுக்கு எட்டும் போதும் சஹாபாக்களும் உஸ்மான் ருலானுக்கு நல்ல சான்ஸு உஸ்மான் அனுப்பினவனே அவங்க நினைச்சாங்க சூப்பர் சான்ஸ் அவர் வந்து உமரா செஞ்சிருவாரு அப்படிங்கிற சந்தேகம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா உஸ்மான் ரீல்லானு நபிசுல்லா அலுவலம் வந்து உம்ரா செய்யாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நபிசுல்லா அலுவலமும் சஹாபாக்கள் சொன்ன போது அதாவது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க உஸ்மான் ரீல் போறாரு அவர் உம்ரா செஞ்சிருவாரு நபிசுல்லும் சொன்னாங்க எத்தனை வருடம் அவர் அங்க இருந்தாலும் உம்ரா செய்ய மாட்டாரு நபிசுலாஸ் செய்யாதன்னு சொல்லி அனுப்பல அப்ப நம்பிக்கையை பாருங்க சஹாபாக்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த உறவை பாருங்க நபிசுல்லாக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள உறவை பாருங்க நேசத்தை பாருங்க எத்தனை வருடம் அங்க இருந்தாலும் நான் உம்ரா செய்யாம உஸ்மான் ரீ இல்லாம அங்க உம்ரா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நபிசில சொன்னாங்க அவர் வந்துட்டு அதன் பிறகு என்ன பண்றாங்க புதை பின் வரக்கா அப்படிங்கிற ஒரு நபரை அனுப்பி இவர் வந்து குசாக கோத்திரத்தை சார்ந்த இவங்க வந்து குசாக கோத்திரத்தார்கள் அநேகமானவர்கள் இணைவேப்பாளர்களாக இருந்தாலும் இவங்க நபிசில்களத்தோடும் முஸ்லீம்களோடும் இவங்க நல்ல ஒரு இணக்கமாக இருந்தவங்க சார்ந்த நபர் என்ன பண்ற இந்த தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க பேசி பார்த்து அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது இவர் வராது இவர் வந்த பிறகு நபிசிவாசம் அவர்கிட்ட தெளிவான முறையில நாங்க சண்டை போடுறதுக்கு ஒன்னும் ஒன்னும் வரல நாங்க உம்ரா செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறோம் ஆல்ரெடி குறைசிகள் வந்து போரிட்டு ரொம்ப வறண்ட நிலையில இருக்கிறாங்க அதுவும் இல்லாம அவர்களுக்கு கடுமையான சேதமும் ஏற்பட்டிருக்கு அவர்கள் முக்கிய கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க பதில் அதே போல அவர்கள்ட்ட இருந்த அனைத்து பொருட்களும் அனைத்து வணிக அந்த விஷயங்களும் நம்பி சார் பிளாக் பண்ணிட்டாங்க எந்தெந்த வழியில தான் அவங்களுடைய அவர்களுடைய விமான அந்த வியாபார குழு போகுதோ எல்லா குழுவையும் நபிசுல அங்கு தடுத்து வைத்திருந்தாங்க அப்ப அவர்களுக்கு பயங்கரமான சேதம் ஏற்பட்டுருச்சு நபிசுவாசம் சொல்றாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பயங்கரமான சேதம் இருக்கு நாங்க போர் செய்ய விரும்புல நாங்க அமைதியான உமராசை தான் வந்திருக்கிறோம் அப்படி ஒருவேளை அவர்கள் வந்து உடன்படிக்கை செய்ய விரும்புனா நாங்க வந்து அவர்களோடு போரிட போரிட மாட்டோம் அப்படிங்கிற உடன்படிக்கை செய்ய விரும்புனா நாங்க வந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்க வந்து பண்றோம் அதே போல எங்களுடைய தாவாவில இஸ்லாமிய அழைப்பு பணியில அவர்கள் குறுக்கிடக்கூடாது இதே போல அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அவர்கள் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்கள் வந்து அல்லாமே ஆய்வு செய்யட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் நம்ம சில வந்துட்டு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வரல எதிர்க்கத்தான் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது அவன் மீது ஆணையாக என்னுடைய கழுத்து துந்தாவம் வரை நான் போரிடுனாலும் போரிடுவேன் இதைப்பான் உங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க காம்பிரமைசனுக்கு வேலை கிடையாது எங்களை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்பி சொல்றாங்க உடனே இந்த புதையில் இவர் வந்துட்டு குறைசுகள்கிட்ட போயிட்டு நட சொல்றாங்க அவங்க அமைதியான முறையிலதான் முறை பறிஞ்சிட்டு போயிடுவாங்க நீங்க விட்டுருங்க அப்படின்னு அவர்கள்ட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க இதை கேட்ட அங்கிருந்த சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க இவர் அடிக்க வந்துட்டாங்க இவரை வந்து திட்டி ரொம்ப மோசமான முறையில் இவரை வந்து ரொம்ப மோசமான முறையில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இருக்கக்கூடிய இவர் வருமோதே இவர் வருமோதான் அவங்க கணிச்சுட்டாங்க நம்மள்கிட்ட சமாதானம் பேசுறதா வராங்க சொல்லக்கூடாது இவரை வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய சிலர் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கிற அப்புறம் இதை சொன்ன பிறகு அவர் வந்து சொன்ன பிறகு குறைசிகள் அது ஒத்து வரல உடனே குறைசிகளை என்ன பண்றாங்க சொன்னா ஹப்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் நாற்பது நபர்களை கூட்டிட்டு போறான் கூட நாப்பது நபர்களை கூட்டிட்டு கடிச்சிட்டாங்க தூதர் வகி வரும்ல இவன் வரான ஒரு மோசடிக்காரன் இவன் வந்து சமாதானத்துக்காக வரலாறு சொல்லிட்டாங்க நாற்பது பேர்த்தையும் அவர்கள் வந்து ஆயுதம் இல்லாமல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நபிசுலாஸ்தி இறைவனுடைய தூதர் இறைவன் கண்டிப்பா வகி அறிவு கொடுப்பான் நபிசுலாஸ்தி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு சஹாபாக்க அலர்ட்டா சொல்றாங்க இந்த நாற்பது பேர்த்தையும் இவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அலர்ட்டா இருந்து இவர்கள் அரெஸ்ட் பண்ணி இவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி விடுதலையும் செஞ்சிட்டாங்க ஏன்னா இவர்கள் வந்தது நாலு பேத்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க இந்த நாற்பது பேர்த்திய விடுதலை பண்ணிட்டாங்க இதே மும்முவுக்காக வராம இருந்து போருக்காக வந்திருந்தா இவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்க நமக்கே தெரியும் முறையில வரவும் இவர்கள் இவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க இவருக்கும் என்ன பண்ணிட்டாங்க அதே பதில சொல்லி அனுப்பிட்டாங்க இதே புதையிலுக்கு என்ன நம்ப சொன்னாங்களோ அதே விஷயத்த போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பின பிறகு அவர் ஊரும் போய் சொல்றாரு அடுத்து குறைசிகள் என்ன பண்றாங்க கினானா கோத்திரத்தை சார்ந்த அவரை என்ன பண்றாரு நான் போய் நபிய பார்த்து அவர்கிட்ட காம்பிரமைஸ் பண்ணி அவரை போறேன் அப்படின்னு அவராக கேட்கிறாரு குறைசிகளும் ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அவரும் போறாரு அவர் ஒரு மோது நபர் சொல்றாங்க இவர் வந்து கண்ணியமான ஒரு இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இவர் அப்படின்ன நபிசிலம் என்ன பண்றாங்க இந்த குர்பானிக்கு எடுத்துட்டு வந்த பிராணிகள்லாம் முன்னாடி நிப்பாட்டுங்க அந்த முத்திரையிட அந்த அடையாளம் இடப்பட்ட இந்த மாலை இடப்பட்ட இந்த பிராணிகள்லாம் நிறுத்துங்க இவர் பார்த்தார்னா இவருக்கு வந்து மனம் இறங்கிடுவாரு நபிசிலசம் எவ்வளவு உளவியல் ரீதியாகவும் அங்க அந்த போர்க்களத்தில் கூட எவ்வளவு உளவியல் ரீதியாக எவ்வளவு ஒரு அருமையான முறையை யோசிக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தாவே இவங்க வந்து இவங்க மேல ஒரு பணிவு வரணும் இவங்க நல்லதுக்காக தான் வந்திருக்கிறாங்க நன்மை செய்யதான் வந்திருக்கிறாங்க உமராசி தான் வந்திருக்காங்க தெரியணவங்க இருக்காங்க மற்றவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர்ட்ட வந்து நிறுத்தல இவருடைய குணத்தை தெரிந்து நிறுத்தினவொடனே இவரு பாக்குறாரு பார்த்தவொடனே அவர் சுபகாரம் இல்லா இவர்களையா தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிசுவாச பேசிட்டு நிஸ்வாசம் இதே திரும்ப சொல்றாங்க முன்னாடி வந்த ரெண்டு பேர்த்தையும் சொல்லி என்ன சொன்னாங்களோ அதே திரும்பவும் சொல்லிட்டு அவரும் வந்து அவர் உடனே போயிட்டு என்ன பண்றாரு குறைசிகள்கிட்ட போய் சொல்றாரு குறைசிகள்கிட்ட சொல்லும் போது குறைசிகள் திரும்ப விட மாட்டாங்கிறார் இவர் என்ன பண்றாரு நீங்க விடலன்னு சொன்னா இவர் இந்த ஆபீஸ்ல ஒரு ஆடு கோத்தரத்தை சார்ந்த ஒரு நபர்ல அதாவது இவருடைய குறைசிகளுடைய ஒப்பந்தம் போட்டு அந்த எதிர்க்கக்கூடிய முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய கோத்தரத்துல இவரும் இவருடைய கோத்தரமும் ஒன்று அவங்களை நீங்க உம்முறா செய்ய உடலனா ஏன் கோத்திரத்தை முழுமா முழுவதும் நான் ஒன்னு திரட்டி உங்க மேல போர் தொடுப்பேன் அப்படின்னு போருக்கு தயாராகிறது உடனே குறைசிகள் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய தந்திரவாதிகள் கொஞ்சம் சேர்ந்து நீங்க அவங்கள அமைதிப்படுத்தி அந்த போர் சூழலை கட்டுப்படுத்தாங்க கிட்டத்தட்ட அங்க ஒரு போர் சூழல் உண்டாயிருச்சு உடனே அங்க குறைசிகள் எல்லாமே அந்த பிரச்சனையை தீர்த்து அங்க அமைதி அமைதியாக்கிறாங்க சூழலை அடுத்து வந்து அங்க இருக்கக்கூடிய உருவாபின் மசூத் இவரை பத்தி வரலாற்று நம்ம அதிகமாக பார்த்திருக்கிறோம் இவரை பற்றி குரான்லேயே குறிப்பிருக்கு எந்த அளவுன்னு சொன்னா நபி சுல்லா அலி சொல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கிருக்கக்கூடிய அந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏன் இங்க இருக்கக்கூடிய இரண்டு பெரியவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் இவர்கள் மேல ஏன் இந்த வகை இறங்கல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அவர் வந்து இங்கு சமாதானம் பேச போறார் அவ்வளவு முக்கியமான நபர் அரபுகளுக்கு மத்தியிலேயே அதுவும் எந்த சொன்னா அரபுகளோடு மட்டும் இவரோட ரிலேஷன் கிடையாது கைசர் கிஸ்ரா நஜாசி அனைத்து கிறிஸ்துவ உலகம் பாரசீக உலகம் யூத உலகம் எல்லாரோடையும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அரபுகளோடு அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் இவர் அரபுகளுக்கே அவர் வந்து நான் போய் பேசிட்டு வர என்ன பேசி முடிச்சுட்டு அவங்க திரும்ப அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு குறைசியல் இடத்துல சொல்லிட்டு போறார் இவர் போகும்போது இவரும் போய் நான் விசுலாச்சுட்ட அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் இவர் என்ன சொல்றாரு முகம்மதே நீங்க வந்து போர் தொடுப்பதற்கு அவர் ஆனால் நபிசுவார்த்து போர் தொடுக்கிறதுக்கே வரல ஆனா செய்ய விடல எங்களை நீங்க வந்து எதிர்த்தீங்க பரவாயில்ல எல்லாருடைய கழுத்து அறிந்து விழுந்தாலும் ஆல்ரெடி சொல்லி அனுப்பிக்கிறோம் இவர் என்ன பண்றாரு நீங்க போர் தொடுப்பதற்கு உங்க இனத்தாரதான் கிடைச்சாங்களா மக்கா மக்காவுடைய இனத்தார் இவர் இந்த கோத்தரை பெருமையும் பேசுறாரு அங்கு வந்துட்டு அதுவும் வந்து இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து யாரையும் பின்னாடி இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக கோத்திர பெருமை பேசுற அதே போல நீங்க ஒருவேளை போரிட்டு போரிடுற போறீங்கனாலும் இல்ல தோத்துட்டாலும் இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க அங்க கோத்திரத்தை குறிப்பிட்டு ரொம்ப மோசமான முறையில வந்து வந்திருக்க கூடிய கோத்திரத்தான அவங்க எல்லாம் மக்களவங்களாம் சிறந்தவங்க இவர்கள வந்து நீ போத்து எடுக்க யாராவது வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா அதுவும் இந்த மட்டமான கோத்திரத்தார்களை கூப்பிட்டு ரொம்ப மோசமான முறையில் கோத்திரத்தை வந்து கோத்திரி அவங்க பேசி அவர் என்ன பண்றாரு சமாதானம் பேசு பேசுறாரு கோத்திர ரீதியா தூண்டுறாரு பிசுல அரச உங்க கோத்திரத்தார் நம்ம பொதுவாகவே அந்த அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல நம்மாலும் நம்மளால அடிக்க வரியா அதுவும் ஆமா கூட்டிக்கிட்டு நமக்கு கீழே உள்ளவன் அப்படி மோசமான முறையில் அவங்க பேசி சொன்ன அதுவும் போர் நடக்கிறியா ஓடிருவாங்க பதிலளிக்கும் விதமாக முன்னாடி தெரியும் இதுதான் குறைசிகளுடைய பிரதானமான அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களாக இருந்தது அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த பெண் தெய்வம் பெருவத்துல அந்த நேரத்தில் வரலாற்றில் பதிந்து இருக்கக்கூடிய மார்க்கத்துல வந்து எதை சொல்வதற்குமோ பதிந்துள்ளதை குறிப்பிடப்பட்டதை சொல்வதற்கும் எந்த தயக்கமது மார்க்கத்தில் எந்த ஒரு வெக்கமும் கூடாது அரபுகள் இடத்துல முன்னாடி பண்டே வர வரலாறுகள் இருந்து அவர்களிடத்துல இந்த ஒரு பழக்கம் இருக்கும் அவங்களிடத்துல கோவம் மூட்டும் வகையில ஏதாவது ஒரு ஒரு தருணம் ஏற்படுச்சுன்னு சொன்னா அவர்கள் வந்து அவங்களுடைய தாயுடைய ஒப்பிட்டு அந்த மர்ம உறுப்பை குறிப்பிட்டு அதை வந்து நீ சுவை அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இப்ப அதே இதாய்க்கு கூட பயன்படுத்தாம புனிதமா வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லாத்துடைய பெயரை குறிப்பிட்டு அவ்வக சித்திகளாக குறிப்பிடுறாங்க இதை கேட்ட இவருக்கு கடுமையான முறையில் கோவம் ஆயிடுச்சு கோவான பிறகு உருவாபின் மசூத் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியான முறையில் இருந்துகிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு நீ செஞ்ச உதவிக்கு கைமாறாக நான் அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கிறார் என்ன உதவின்னு சொன்னா ஒரு முறை வந்து இந்த உருவாபின் மசூத் அவரு வந்து ஒருவரையை கொண்டுறாரு இப்ப அந்த நேரத்தில் கொலைக்கு பகரம் என்னவா இருந்துச்சு சொன்னா நூறு ஓட்டகத்தை கொடுக்கணும் இப்போ நான் ஒருத்தர் கொண்டுட்டேன்னு சொன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு நான் நூறு ஒட்டகத்தை கொடுக்கணும் மிகப்பெரிய தொகை அது அந்த நேரத்தில் இப்போ அவர்கிட்ட இந்த அளவு இல்லாதனால அவர் போய் மக்கள் இடத்துல உதவி கேட்டாது எனக்கு ஒட்டகம் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்க ஒட்டகம் கொடுங்க இப்போ அந்த நேரத்தில் அவங்க சித்திக்கிறது இல்லாமல் பத்து ஒட்டகத்தை கொடுத்தாரு அப்ப அந்த உதவி செஞ்சதுக்காக அதுக்கு கை மாறான அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ இதன் பிறகு திரும்ப இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னால் பொதுவாகவே அரபுகளிடத்துல ஒரு வழக்கம் இருக்கும் இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம் சொன்னா அவங்களுடைய தாடியை அப்படி கோதிக்கிட்டே பேசுவாங்க தாடியை பிடிச்சி அவங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக உணர்வாங்க இப்ப நம்ம ஹேண்ட்ஷேக் பண்றோம் அப்படிங்கிறதுனா நெருக்கத்தை உணர்வோம் அது மாதிரி அரபுகள் இடத்துல தாடி அப்படியா லைட்டா அப்படி வருடிக்கிட்டு அப்படி அந்த ஒரு பழக்கம் இருந்தது அதாவது சண்டைக்கோ இதுக்கோ இல்லை நாங்கள் வந்து நெருக்கமான முறையில் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது இந்த உருவாவின் மசூத் என்ன பண்றாரு நபிசுல தாடியை வந்து அவர் கோதிக்கொண்டே சொல்ல வேண்டிய விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறார் சமாதானம் பண்ணலாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் கண்ணு மட்டும் தலையிலிருந்து உள்ளங்க அவர் என்ன பண்ற கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை கை சும்மா தட்டுறாரு அவர் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த வந்து தட்டுறாரு கையை இடு இல்லன்னா ஓம் கையை நான் எடுத்துருவேன் திரும்ப எடுக்க முடியாது கையை எடுத்துருவேன் அப்படிங்கிற இதை பார்த்த உருவா இந்த உங்க கூட்டத்திலே ரொம்ப மோசமான நபர் இவரதா இருப்பாரு யார் இவரு கேட்ட உடனே நபிசுல்ல சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு உன்னோடைய மருமகன் தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா நபிசுல்லால மீது எந்த அளவு சொந்த ரத்த பந்தம் நெருங்கிய உறவாக இருந்தாலும் நபிசுல்லாலுடைய தாடியை கூட இன்னொருத்தர் அவர்கள் அனுமதிக்கல அந்த நபியின் மீது நேசமா வருது இப்ப இதை பார்த்த உருவா உருவாவுக்கு சரியான முறையில் கோபம் கோபமான பிறகு அவர் என்ன சொல்றாரு முகிராபின் ஷாபார் அதிவில்லான் பார்த்து நான் நேத்து நீ பண்ண தப்புக்கு அதாவது நேத்து நீ பண்ண துரோகத்துக்கு அதாவது நேத்துனா நேத்து கிடையாது முன்னாடி நீ பண்ண துரோகத்துக்கு நான் உனக்கு நல்லது பண்ணனே கைமாறு செஞ்ச உதவி பண்ணனே அதுக்கு செஞ்ச அதுக்கு செஞ்ச கைமாறு தான் இதுவா அப்படின்னு அவர்களை வந்து திட்டாங்க என்ன உதவி பண்ணாரு யாரும் முகிராபின் ஷாபார்லான்னுவோ இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாக மக்களில் இருந்து பதிமூணு முசிரிகளை இணைப்பாளர்களை அவர்கள் பயணமாக சென்று என்ன பண்ணாங்க பேர்த்தையும் கொண்டுட்டாங்க கொண்டுட்டு அவர்களுடைய மொத்த பொருளாதாரத்தை எடுத்துட்டு எங்க போறோம் தெரியாம திரும்ப மதினாவுக்கு போயிட்டாங்க போய் கொஞ்சம் இஸ்லாத்தையும் கொண்டவங்க குடும்பத்துக்கு வந்து புனைய தொகை கொடுக்கணும்ல அந்த மொத்த தொகையையும் இந்த உருவாபின் மசூத் இவர் தான் கொடுத்தாரு இப்ப இதான் சுட்டிக்காட்டி நான் நீ பண்ண துரோகத்துக்கு அங்கீகரிக்கிறாங்க ஆனா அவர்கள் கொண்டு வந்த எந்த பொருளாதாரத்தையும் இங்கு நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க தவறான முறையில வந்த எந்த உருதையும் நீங்க இங்க செலவிடக் கூடாது கொடுக்க கூடாது வாங்கிக்க மாட்டேன் அது அது இஸ்லாமிய மக்களோடைய அந்த பொது பணத்தில் கலந்துடக்கூடாது இவர்களை வந்து நம்ம குறைசிகளால ஒண்ணு பண்ண முடியாது இந்த அளவு நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இருக்குது அப்படின்னு அவர் புரிந்து இவரை வந்துட்டு குறைசிகள் இடத்துல போயிட்டு என்ன சொல்றாரு சொன்னா நான் இதுக்கு முன்னதாக கைசர்களை சந்திச்சிருக்கிறேன் கிஸ்ராக்களை சந்திச்சிருக்கிறேன் நஜ்ஜாசிகளை சந்திச்சிருக்கிறேன் இவர்கள்லாம் மன்னர்கள் கைசர் கிஸ்ரா நஜா நஜ்ஜாசினா அபிசினியாவுடைய அந்த மன்னருடைய பட்ட பெயர் கைசர் கிஸ்ரா அத கிறிஸ்துவ உலகத்துடைய மன்னர்கள் பாரசீக உலகத்துடைய மன்னர்கள் ரோமர்களுடைய மன்னர்கள் நஜ்ஜாசியுடைய நஜ்ஜாசிகள் என எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்துருக்கிறேன் அவர்களோடு நான் உரையாடல் நடத்திருக்கிறேன் அவங்களா இல்லாத ஒரு சூழல் நபிசுல்லாலும் அவர்களுக்கு சகாபாக்களுக்கும் இடையில ஒரு பிழைப்பு இருக்குது அவர் ஒது செஞ்சாரு தண்ணிய தரையில கூட அவங்க விழுத விடுறது இல்ல அதை கூட அவர்கள் எடுத்து அவர்கள் முபாரக்கான உடல்ல இருந்து வந்து தண்ணிய கூட அவங்க வந்து அவர்கள் வந்து இது பண்ணிக்கிறாங்க அவங்க உடல்ல தேய்ச்சிக்கிறாங்க அந்த அளவு நபியை நேசிக்கிறாங்க பிசுல்லாம் கண் அசைவுக்காக காத்துட்டு இருக்காங்க எதிர்த்து நீங்க நிச்சயமாக வெல்ல முடியாது அவர் என்ன சொல்றாரோ அத ஒழுங்கா கேட்டுட்டு போயிருங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறார் இத கேட்ட குறைசிகள் வந்துட்டு அவர்கள் வந்து சமாதானம் ஆறத்துக்கு உமராசி விடுறதுக்கு எந்த வகையிலும் அவங்க வந்து தயாராக இல்ல இந்த ரீதியில இப்படியே போயிட்டே இருக்கு இந்த சூழல்ல உஸ்மான் ரதில்லா நுகர் மக்கால அங்க மக்கால வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி புல்லா பரவ ஆரம்பிக்கும் முஸ்லீம்கள் மத்தியில இந்த வதந்தி பரவன உடனே வேகமாக பனு நஜார் பனு நஜார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே பார்த்திருக்கோம் மதினாவில் மிக முக்கியமான இரண்டு கோத்தரம் இருக்கு முக்கியமான கோத்திரம் அரபுகள் ஒன்னு இன்னொன்னு இந்த கசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரு கிளைதான் இந்த பனு நஜார் நபிசுல்லால மக்காவில் இருந்து ஹிஜத் செஞ்சு போகும்போது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அதுவும் பனு நஜாருடைய இடம் தான் பனு நஜார் தான் நபிசுல்லுடைய அல்லா கட்டளைடுமுறை அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு நான் அளிப்பேன் உங்களை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு மனிதர்களுடைய தேவையும் இல்லைன்னு அல்லாஹ் செய்தி அறிவிக்கும் வரையிலும் பனு நஜார் கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் தான் நபிசுலுக்கு பிரைவேட் சோல்ஜர் அந்தியை நேசிக்கூடிய ஒரு கோத்திரமாகவும் நபி நேசிக்கக்கூடிய கோத்திரமாகவும் நபிக்காக எந்த எந்த ஒரு எதை செய்வதற்கும் தயாராக தயாராக இருந்த ஒரு கூட்டமாக விருங்க இருந்தாங்க உஸ்மான நதியிலான கொல்லப்பட்டுட்டாங்கன்னு உடனேயே நபிசுல்லும் பனு நஜார்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்குள்ள போறாங்க போன உடனே அங்கு நபிசுல்ல போய் பையத்து வாங்குறாங்க எதற்கு பையத்துன்னு சொன்னா மரணிப்பதற்காக பையன் அதாவது மரணிக்கும் வரை நாங்க வந்து போரிட போறோம் அப்படிங்கிற ஒரு பையத்தை வாங்குறாங்க படு நஜார இன்னொரு அறிவிப்பின்படி பின்வாங்கி போக மாட்டோம் அப்படிங்கிற பையத்து பண்ணுங்க உறுதிப்பிரமாணம் கொடுங்க அப்படின்னு நபிசுல்லா கேட்குறாங்க இன்னொரு அறிவிப்பின்படி என்னுடைய இதயத்தில் அதாவது நபிசுலாலுடைய இதயத்தில் என்ன இருக்கோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு பைய பையன் செய்வதற்கும் அவங்க பையன் செஞ்சாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்கு என்னன்னு சொல்லாம கூட நபி என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக கூடிய அளவுக்கு சகாபாக்கள் இருந்தாங்க அப்ப இந்த அளவுக்கு நபிசுலால பனுநஜா ஃபர்ஸ்டே பனுநஜாத்தான் போறாங்க அவர்களுடைய அந்த உள்ள போன பிறகு ஒவ்வொருத்தரும் வந்து பையத்து செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பலுநச்சார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சகாபிய பெண்மணி சொல்றாங்க உம்மு அம்மாரா ரதியல்லா என்றா என்னுடைய கணவர் சொல்றாங்க என்னுடைய கணவர் பையத்து செய்யும் போதே வாழை வை கையில வச்சுட்டு தான் பையத்து செஞ்சாங்க ஆல்ரெடி போறது தயாராயிட்டாங்க அங்க ஒற்றர்கள் வரும்போதே அதாவது சமாதானம் பேச வரும்போதே ஆயுதத்தெல்லாம் இன்னொரு குழு தனியா எடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம்ல இவர்கள் வந்து ஆயுதத்தோட ரெடியா இருக்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவர் தன்னுடைய வாழை கையில வச்சுட்டு பையர் செஞ்சாரு அதே போல அவங்க யாரு அம்மாறார் அதில்லாங்க ஆண்களுக்குதான் தேவையான அளவு ஆயுதம் இருக்கு அமைக்கிறதுக்காக டூல் இருக்கும்ல இரும்பு இந்த குத்தி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல அதுல ரெண்டு ஆயுதத்தை எடுத்து நான் ஒரு சைடு சொல்லிக்கிட்டேன் ஒன்னு கையில வச்சிருக்கேன் நானும் தயாராயிட்டேன் அப்புறம் பெண்களும் தயாராக கூடிய அளவுக்கு பனு நஞ்சார்கள் வந்து அந்தளவு உறுதியா இருந்தாங்க சகாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க அவர்களும் தயாராயிட்டாங்க போருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல ஆண்கள் பெண்கள் யாருடைய உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து பைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பையத்தில் ரிதுவான் பையத்து ரிதுவான் மிக முக்கியமான ஒரு உறுதிப்பிரமாணம் பையத்து ரிதுவான் இஸ்லாமிய வரலாற்றுலே ஆதமலேஸ்வரம் தோன்றியிலிருந்து உலகம் அழிய போக வரையில வரலாற்று சம்பவத்தில் மிக முக்கியமான வரலாறு அது என்னங்க எதனால அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் உடனே அடுத்த இந்த பையத்தில் நடந்த முக்கியமான இன்னொரு பார்த்திருக்கோம் இவர் என்ன பண்றாரு நபிசுலத்துல நபிசுலாவாசமே கூப்பிடுறாங்க பையத்து செய்யுங்க இவர் போய் பையத்து ஃபர்ஸ்ட் வந்து பையத்து செய்ய போறாரு வயது செய்ய போகும்போது இவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை நபிசுவாசம் பாக்குறாரு நபிசுவாசம் பார்த்துட்டு எந்த ஆயுதமும் இல்லைன்னு சின்ன ஒரு கவசத்தை மட்டும் தராங்க ஒரு தட்ட அளவு சின்ன கவசம் காசத்தை அவர் வாங்கிட்டு போயிடுறாரு போன பிறகு என்ன ஒரு முறை பயணம் செஞ்சுட்டு அந்த காசத்தை வாங்கி போயிடுறாரு போன பிறகு அவருடைய மாமா அவரு கையில ஆயுதம் இல்ல இந்த ஆயுதத்தை அவரு கையில கொடுத்துட்டாரு ஆயுதமே இல்லைனாலும் அவங்க உயிரை கொடுத்து போராடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு அவரு திரும்ப நிராயுத பணியா இருக்கிறாரு ஆயுதம் இல்லாம திரும்ப நம்பி சிலம் என்ன பண்றாங்க சலமானது இல்ல கூப்பிடுற கூப்பிட்டு திரும்ப பையத் பையத் பண்ணிட்டேன் அந்த ஆயுதம் அவருக்கு சொல்றேன் திரும்ப பையத் பட்டு போயிடுற எதற்கு மரணிப்பதற்கு மரணிக்கும் அளவுக்கு போரிடத் தயார்ன்னு பையத்துங்க ஏதோ அசதா அசன் முகமது அலி விபச்சாரம் பண்ண மாட்டேன் திருடமாட்டேன் அப்படிங்கிற பையத்தில் ஆரம்பத்தில் அந்த பையத்தில் முறையும் பயன் பண்ணி போயிட்டார் திரும்பிட்டு தெரியும் எனக்கு மூன்று முறை கையை தொட்டு அந்த கையை தொட்டு மூன்று முறை பையத் நபிசுல்ல கையில் அதே போல இங்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஷியாக்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னு உஸ்மான் ரதில்லானு பத்ரயுத்தத்திலையும் கலந்துக்கல இந்த பையத்திலையும் கலந்துக்கல ஏன்னா இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு தருணம் இஸ்லாமிய வரலாற்றுல முக்கியமான ஒரு தருணம் அது ஏன் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் ஷியாக்கள் என்ன சொல்லுவாங்க உஸ்மான் ரதில்லானுடைய கண்ணியத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்ரி பத்ரலையும் கலந்துக்கல இதுலயும் கலந்துக்கல அப்படின்னு வாதிடுவாங்க பத்ர அவருடைய மிக மிக மோசமான முறையில் இருந்தாங்க மனநிலும் கொஞ்சம் அவர்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள வேணாம் நீங்க கலந்துக்க வேணாம் இதுல ஏன் கலந்துக்கல இந்த போர் நடக்க போறதே அவருக்காக தான் எந்த அளவு முக்கியமான நபர் அவருக்கு கண்ணியத்தை குறைக்கிறதுக்காக சொல்றாங்க அவருடைய கண்ணியத்திற்காகத்தான் இவர்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போருக்கு தயாராக கூடிய அளவுக்கு முக்கியமான கண்ணியம் வாய்ந்த நபர் அப்படிங்கிறதும் இந்த கூற்றை பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு கூற்று அவர்கள் அவர்களுடைய கொள்கையை நிரூபிப்பதற்காக எந்த மோசமாக இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னும் சொல்ல போனா முன்னாடியே பார்த்தோம் இந்த போரே உஸ்மான் ரீதியானுக்கா தான் நடக்க போது அப்படிங்கிறது அது வதந்தியாக இருந்தாலும் ஒருபடி மேல போய் நபிசுல்லா எல்லார் பையத்தும் முடிஞ்ச பிறகு நபிசுல்லா தன்னுடைய எந்த அளவு இஸ்லாமத்தில முக்கியமான நபர் அவருடைய கண்ணியம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் மேலும் வந்து அல்லாஹால இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி அல்லாஹு தாலா வசனங்கள் பல வசனங்கள் கூட இறக்கீங்களா குறிப்பாக நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நபியே உண்மை சான்று வழங்குபவராகவும் நக்சி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கின்றோம் எதற்காக மக்களே நீங்கள் அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காகவும் அவருக்கு அதாவது தூதருக்கு உறுதுணையா இருப்பதற்காகவும் அவரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் மேலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பத்தாவது வசனத்தில் நபியை எவர்கள் உம்மிடம் உறுதிப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாவிடம் உறுதிப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹின் கை இருந்தது ஆகவே யாரேனும் இந்த உறுதிப்பிரமாணத்தை முறித்தால் அதை முறித்ததன் கேடு அவரையே சூழும் மேலும் எவர் அல்லாவு அல்லாஹிடம் தான் செய்திருந்த உறுதிப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதி விரைவில் மகத்தான கூலியை வழங்குவான் அப்படிங்கிற இந்த நாற்பத்தி எட்டிய எட்டாவது அத்தியாயத்தில் எட்டு முதல் பத்து வசனங்கள் மேலும் நாப்பத்தி அதே நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்துல இறை நம்பிக்கையாளர்கள் உம்மிடம் அந்த மரத்திற்கு கீழே சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்த போது அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தி கொண்டான் அந்த மரத்துக்கு ஒரு மரத்துக்கிட்டதான் வச்சு அசுல்லா அசுல்லா பயத்துவாங்க அவர்களை அல்லா திருத்திக் கொண்டேன் அப்படின்னு அல்லா இங்க வந்து உறுதிமொழி கொடுக்கறான் அக்னாலஜ் பண்றான் அல்லாத்தாலா இப்ப எந்த அளவு அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இதை தெரிந்த குறைசிகள் அவர்கள் உள்ளத்துல பயங்கரமான பீதி வந்துருச்சு நான் ஆயிரம் பேரும் அவங்க எதிர்த்து வந்து முந்நூறு பேரை சமாளிக்க முடியல இங்க ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறாங்க உயிரே கொடுக்கவும் தயாராயிட்டாங்க ஆறு வருஷம் ட்ரைனிங் அங்க அது இல்லாம மதுர போன ஒரு வருஷத்துக்கு நடந்துச்சு அதுலேயே தாக்கு பிடிக்க முடியல ஆறு வருஷம் அவங்க இடை உடல் அளவுலயும் உறுதியாக இருந்து போனவர்களால் தான் பார்த்தோம் ஒத்த ஆளே மொத்த கோத்திரத்தையும் அடிச்சு தரத்துனாருங்கிறேன் அப்ப ஒருவருடைய பலமே அவ்வளவு அந்த அளவு சொன்னா ஆயிரத்தி நானூறு பலம் எவ்வளவு இருக்கும் அவர்களுக்கு பயங்கரமான முறையில பீதி ஆயிடுச்சு இப்ப இருந்தாலும் அவர்கள் வந்துட்டு அவர்கள் வந்து சமாதானமாகறதுக்கு ரெடியாக இந்த பையத்தை பத்தி நபிசுல்லா அலுவலம் எல்லாரும் பையத்து செஞ்ச முடிஞ்சு முடிஞ்ச பிறகு நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க அன்பும் ஹியாரு அகலில் அறுது அதாவது இந்த இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே இப்போதைக்கு நீங்க தான் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு நபிசுல்லா அவர்களுக்கு சுப செய்து சொல்றாங்க நபிசுல்லா வாயில இந்த பூமியிலேயே சிறந்த மனிதர்கள் நீங்க தான் அப்படிங்கிற வார்த்தையை வாங்குவது எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செய்தவர்களுடைய பாவங்களும் இங்கு பையன் சேர்ந்த அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அந்த சிகப்பு ஒட்டகத்துடைய முதலாளியை தவிர அப்படிங்கிறாங்க இவர் யாரு இவர் கூட வந்தாரு கூட வந்த ஒரு நபர் இவரு பேரு ஜத்து இவர் மட்டும் என்ன பண்ணாரு மட்டும் பையத்து செய்வதையும் அல்ல மன்னித்து விட்டான் உறுதியளிக்கிறான் நாம இங்க இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா இஸ்லாமத்தில படித்தரங்கள் இருக்கு தரம் இருக்கு அல்லாவுடைய பார்வையில முஸ்லீம்கள் மிக உயர்ந்தவர்கள் யாரு அந்த பத்து சகாபாக்கள் சொர்க்கத்திற்கு சுப செய்திப்பட்ட பத்து சகாபாக்கள் அதன் பிறகு யாரு அப்படின்னு இஸ்லாம் இஸ்லாம் முஸ்லீம்கள் பத்ரித்தில கலந்து கொண்டவர்கள் அடுத்து இந்த பையத்தை செய்தவர்கள் தான் அவ்வளவு முக்கியமான ஒரு தருணம் இது இந்த மொத்த பையத்தும் இந்த மொத்த ஆயத்த மாவட்டம் ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் அங்க கொலை செய்யப்பட்டு அப்படிங்கறதுக்காக எல்லாரும் அவர்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அளவு உறுதியா இருந்தாங்க சொன்னா ஒரு முஸ்லீம் உயிரை அவர்கள் எந்த அளவு மதித்து வைத்திருந்தாங்க அப்படிங்க நாம கருத்துல கொள்ளணும் இப்ப இஸ்லாத்திற்காக முஸ்லீமுக்காக முஸ்லிம்களுக்காக அல்லாவுடைய தூதருக்காக உயிரையும் விடக்கூடிய நிலையில சகாபாக்கள் இருந்தாங்க அதே போல அல்லா நம்மை அனைவரும் ஆக்கி அருள வேண்டும் இன்ஷா அல்லா இதுல அடுத்த என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பார்ப்போம் அபுல் அலமீர் அஸ்லாம் வலிகம் வர